முதலாம் தேட்டர்வாளன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆவியானவர் பேசுகிறேன் ஹலோ ஹோல் இஸ்மரிட் ஆன்லைன் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினான்காம் அத்தியாயம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை மெய்யாகவே வெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற செய்கைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய செய்கைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது எந்தென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரே அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிற படியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனிடத்தில் அவனில் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் ஹீ ஹூ ஹேஸ் அன் இயர் லெட் ஹிம் ஹியர் வாட் த ஸ்பிரிட் டு தர்ச்சஸ் எனக்கு முன்னிருந்தவரான இயேசு தமது சீடருக்கு என்னை வேறொரு உதவியாளர் என்று அறிமுகம் செய்தார் அவர் அவர்களை விட்டு எடுக்கப்படும் போது என்ன செய்வதென்று அவர்கள் கலங்கிக் கொண்டிருந்தனர் அவர் அவர்களுக்கு ஆண்டவராக மட்டுமல்ல நண்பராகவும் இருந்தார் எதற்கு வேண்டுமானாலும் உதவியும் ஆலோசனையும் நாடி அவரிடமே சென்றனர் அவர்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டியதில்லை ஏனெனில் தமக்கு பதிலாக அனுப்பி வைப்பதாக அவர் அவர்களிடம் கூறினார் அவர் செய்த கடைசி பிரசங்கமே என்னை பற்றியதுதான் என் பெயரை சொன்னாலே அநேகருக்கு நெடுங்காலம் ஒவ்வாது விண்ணகத்திலிருந்து நான் பெந்தை கோஸ்தே இறங்கி வந்ததால் நான் பெந்தை கோஸ்தே உரியவன் என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள் ஆனால் நாலாவட்டத்தில் அவர்கள் திருமுறையை ஆராய்ந்து படித்த பின்னர் என்னை விரும்பும் எவருக்கும் விண்ணக தந்தை அருளும் வரமே நான் என புரிந்து பலர் இப்பொழுது என்னை பெற்றுக் கொண்டிருந்தாலும் என்னோடு அனுபவித்த முதல் சந்திப்பிலேயே நின்றுவிடுகின்றனர் தூயாவியால் திருமுழுக்கு என்று திருமுழுக்கினன் யோவான் குறிப்பிட்டது என்னோடுள்ள வாழ்க்கையின் துவக்கம்தான் ஒவ்வொரு நாளும் நீ என்னோடு நடைபோட வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் பாராக்ளீட்டஸ் என்பதே எனது கிரேக்க பெயர் அதற்கு பொருள் எப்பொழுதும் உதவியாளராக கூடவே இருப்பவர் என்பதாகும் நான் உனக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமென நான் சொல்ல விரும்புவதை என் பிள்ளையே நீ கவனமாய் கேட்பாயா செல்லமே அது எல்லாமே உனது நன்மைக்காகத்தான் விண்ணக தந்தைக்கு தொழுகையின் மீது அலாதி பிரியம் நித்திய நித்தியமாய் தேவ தூதர்கள் விடாது அவரை தொழுது கொண்டிருப்பினும் அவர் திருப்தி அடையவில்லை மனிதரிடமிருந்தே அவர் தொழுகையை வெகுவாய் எதிர்பார்க்கிறார் தொழுது கொள்ளுகிறவர்களை அவர் எங்கும் தேடுகிறார் நீ அவரை தொழுது கொள்வதால் அவருக்கு ஒன்றும் கூடி விடுவதில்லை ஆனால் அங்குதான் நெருக்கமான உறவு துவங்குவதால் அதில் அவ்வளவாய் மகிழுகிறார் மோசையின் மூலம் கடவுள் தமது மக்களுக்கு தொழுகைகை குறித்த அநேக சட்டங்களை கொடுத்திருந்தார் ஆனால் அவையெல்லாம் அர்த்தமிழந்து வெறும் சடங்குகளாய் மாறிவிட்டன கடவுள் ஆவியாய் இருக்கிறார் அவர் ஒரு திடப்பொருள் அல்ல எனவே ஆராதிப்பதும் ஆவியிலேயே இருக்க வேண்டும் உனது தொழுகைக்கு உயிரூட்டவே நான் அனுப்பப்பட்டேன் நீ உன்னை எனக்கு திறந்து கொடுக்கும் போது நான் உனது உள்ளான மனிதனை அவிழ்த்து விடுவேன் அப்பொழுது உன் ஆன்மா களிப்புடன் துள்ளி ஆரவாரமாய் ஆராதிக்கும் தொழுகிறோம் எங்கள் பீதாவே பொழுதல்லாமி உண்மையுடனேன் பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதல்ல மாவி உண்மை உடனே நல்ல ஆண்டு வரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இரண்டாம் உதவியாளராக இரண்டாம் தேட்டரவாளராக பரிசுத்தாவியானவரை நீர் எங்களுக்கு அனுப்பி வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் கல்வாரியின் சகல புண்ணியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நாங்கள் அனுபவிப்பதற்கு அவர் ஏதுகரமாய் வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மை நாங்கள் எப்பொழுதும் தொழுது கொள்ள அர்த்தத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள அவர் எங்களுடைய தொழுகைக்கு அர்த்தமும் ஊக்கமும் தருகிறவராய் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அவரை ஒரு நாளும் நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடி எங்களுக்காகவே அவர் வந்திருப்பதை எப்பொழுதும் நாங்கள் உணர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுவதற்கு நாங்கள் செவிமடுத்து அவருடைய சித்தத்தின்படியே நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே